பாடம் இரண்டு ஹதீஸ் இரண்டு ஆயிஷா ரபில்ல அவர்கள் கூறியதாவது ஹாரிஸ் பின் ஹிஷாம் ரபியுள்ளாஹன் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் செல்லாஹோ அலஹி அவர்களிடம் அல்லாஹுவின் தூதர் தங்களுக்கு இறை செய்தி எவ்வாறு வருகிறது என்று கேட்டபோது அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹோ அணிஹி விசல்லம் அவர்கள் கூறினார்கள் சில வேளைகளில் அது மணி ஓசையை போன்று என்னிடம் வரும் அவ்வாறு வருவது எனக்கு மிக கடினமாக இருக்கும் அவ்வாணவர் கூறியதை நான் நினைவுபடுத்திக் கொண்ட நிலையில் அவர் என்னை விட்டு பிரிந்து விடுவார் மேலும் சில வேளைகளில் அவ்வாணவர் ஒரு ஆடவர் போன்று எனக்கு காட்சியளித்து என்னுடன் உரையாடுவார் அப்போது அவர் கூறுவதை நான் நினை விலுத்திக் கொள்வேன் மேலும் ஆய்ச்சாரதி இல்லாமல் அவர்கள் குறிப்பிட்டார்கள் கடும் குளிரான நாட்களில் நபிசல்லும் அலை செல்லும் அவர்களுக்கு வகி இறங்குவதை நான் கண்டேனே அவ்வாணவர் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களை விட்டு விலகி போது அந்த குளிரிலும் அவர்களின் நெற்றியிலிருந்து வியர்வை சொட்டும்